பெற்றோர்களில் அல்லது ஒருவரோ இருந்தும் சொர்க்கம் நுழைய முடியாமல் போன மனிதன் நாசமாக நாசமாக நாசமாக என்று நபி சொல்லு அவர்கள் கூறினார்கள் இரண்டு ஐந்து ஐந்து